உட்காருவதை உங்களிடம் எச்சரிக்கிறேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இறைதொதர் அவர்களே எங்களின் பேச்சுக்களை நாங்கள் அங்கே பேசிடும் அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறதே என்று நபி தோழர்கள் கேட்டார்கள் அவர்கள் அந்த இடத்தில் நீங்கள் உட்கார வேண்டியது ஏற்பட்டால் பாதைக்குரிய உரிமையை கொடுங்கள் என்று நபி சொல்லாஹு அலிசல்லர் அவர்களே பாதையின் உரிமை என்ன என்று நபி தோழர்கள் கேட்டார்கள் தாழ்த்துவது நோவினையை கைவிடுவது சலாமுக்கு பதில் கூறுவது நல்லதை ஏவுவது தீயதை தடுப்பது என்று நபி சொல்லாஹும் அலிசல்லி இரண்டு நான்கு ஆறு ஐந்து முஸ்லிம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று